வணக்கம் ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டணையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் ஜனவரி பதினேழாம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று குற்றவியல் விஷயங்களில் பரஸ்பர சட்ட உதவிகளை பெற இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடு மொராக்கோ இரண்டு குளோபல் கூலிங் கான்ஃபரன்ஸ் எனும் உலகளாவிய குளிர்ச்சி உச்சிமாநாடு புதுடில்லியில் நடைபெற்றது மூன்று இரண்டாவது இன்ஸ்பயர் எனும் எரிசக்தி திறன் கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதற்கான சர்வதேச சிம்போசியம் புதுடில்லியில் நடைபெற்றது நான்கு சமீபத்தில் ஆறு மாதங்களுக்கு மீன்களை இறக்குமதி செய்ய தடை விதித்த மாநிலம் கோவா ஐந்து மனித மூளை போன்று வேலை செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள உலகின் முதல் மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் ஸ்பைக்கிங் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஹீல்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் இரண்டு காய்கறிகள் மற்றும் பழங்கள் முதலியவற்றை சேமிப்பதற்காக ஒரு சிறிய கையடக்க சூரிய மின்சக்தி குளிர்சாதனத்தை உருவாக்கிய நிறுவனம் எது மூன்று இந்தியா முழுவதும் பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டிங் டே எனும் பொது சேவை ஒளிபரப்பு என்று கொண்டாடப்படுகிறது நான்கு இந்திய இராணுவத்தால் இயர் ஆஃப் டிசேபிள் சோல்ஜர்ஸ் எனும் ஊனமுற்ற சிப்பைகள் ஆண்டாக அனுசரிக்கப்பட்ட வருடம் எது 5. உலகளாவிய பசியை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் அகற்றுவதற்காக ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டத்துடன் கூட்டணி சேர்ந்துள்ள நிறுவனம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி